தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இருபத்தி மூன்றாக திகழ்பவர் பேயர் என்கிற காரைக்கால் அம்மையார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் சோழ நாட்டில் திகழும் கடற்கரை நகரம் திரு காரைக்கால் ஆகும் இந்நகரில் வணிக குலத்தின் தலைவராக திகழ்ந்தவர் தனதந்தனார் என்பவர் இவருக்கு புனிதவதியார் என்ற மகள் இருந்தார் புனிதவதியார் பங்குனி மாதம் சுவாதி நாளில் பிறந்தவர் ஆவார் புனிதவதியார் சிவபெருமடைத்து பெரும் பக்தி பூண்டவர் சங்கம் வழிபாட்டை மேற்கொண்டு ஒழுகி வந்தவர் புனிதவதியார் பருவ வயதை அடைந்ததும் அப்பா தனதந்தனார் நாகப்பட்டினத்தில் வணிகம் செய்து வந்த பரமத்தன் என்பவருக்கு திருமணம் செய்து வைத்தார் புனிதவதியாரும் பரமத்தனும் அன்புடன் இல்லறம் பூண்டு வாழ்ந்து வந்தனர் ஒருநாள் பரமத்தனை தேடி வந்த வியாபாரி ஒருவர் கொடுத்து சென்ற இரண்டு மாம்பழத்தை ஆள் மூலம் வீட்டுக்கு கொடுத்தனுப்பினார் பரமத்தன் சிவனடியார் ஒருவர் பகல்பொழுதில் பசியுடன் புனிதவதியாரின் இல்லத்திற்கு வந்தார் அவரை வணங்கி வரவேற்று புனிதவதியார் அவருக்கு கணவன் கொடுத்தனுப்பிய மாம்பழத்தில் ஒன்றை வைத்து உணவளித்தார் சிவனடியார் விடை சென்றார் பகல் பொழுதில் உணவுக்கு வந்தார் மிச்சமுள்ள ஒரு பழத்துடன் புனிதவதியார் உணவு பரிமாறினார் அந்த பழம் மிகவும் சுவையுடன் இருக்க இன்னொரு பழத்தையும் கொண்டு வரச் சொன்னார் புனிதவதியார் செய்வதறியாது இறைவனை வேண்டி நின்றார் அப்பொழுது இறைவனது அருளால் புனிதவதியாரின் கையில் ஒரு பழம் வந்தது அந்த பழத்தினை கணவனுக்கு பரிமாறினாள் இப்பழம் இவ்வளவு சுவையாக இருக்கிறதே இது சாதாரண பழமல்ல என்று கணவன் விசாரிக்க உண்மையை புனிதவதியார் கூறிவிட்டார் இதை கேட்ட பரமதத்தன் இப்பெண் சாதாரண பெண் அல்ல இவளை விட்டு பிரிந்திருப்பதே நல்லது என்று எண்ணி பரமத்தன் கடல்வழி வணிகம் செய்வதாக கூறி சோழ விட்டு பாண்டிய நாடு சென்று அங்கு ஒரு பெண்ணை மணந்து வாழ்ந்து வந்தார் அவள் மூலம் ஒரு பிள்ளையும் பெற்றார் சில காலம் கழித்து இதனை அறிந்த புனிதவதியாரின் உறவினர்கள் அவ்வூரை அடைந்து பரமத்தனை சந்தித்தனர் பரமத்தத்தன் இரண்டாவது மனைவி குழந்தையுடன் காரைக்கால் வந்து தானும் மனைவியுமாய் புனிதவதியாரின் காலில் விழுந்து வணங்கினார் தன்னை தாலி கட்டிய கணவனே தன் காலை தொடும் தன்னிலேயே உணர்ந்த புனிதவதியார் இது என்ன கொடுமை என நினைத்து உலக வாழ்வை வெறுத்து புனிதவதியார் இறையரில் பெற்று கைலநாதரை நோக்கி தலையாலேயே நடந்து சென்றார் அங்கு இறைவன் காட்சி தந்து திருவளங்காடு எனும் ஊரில் நானும் உமயாம்பி உம உமாம்பிகையும் சேர்ந்தாடும் கண்டு இன்புற்று திருப்பதிகும் பாடுவாய் என அருளினார் அவ்வாறே புனிதவதியார் திருவலங்காட்டிற்கு தலையாலே நடந்து வந்து இரவனை தரிசித்தார் அன்று முதல் இவரும் ஒரு நாயன்மாராக போற்றப்பட்டார் இந்த அம்மையாரது வாழ்விலிருந்து பதிபக்தி சிவபக்தி பண்பு போற்றப்படுகிறது அதனால் நாம் அனைவரும் சிவநாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் நாம் அவர்களின் அருளை பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்